நாட்டு நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் நண்பு அலுமேலு டான்சலைடிஸ் தொண்டை வீக்கம் தொண்டை கட்டு தொண்டை கோலங்களில் வீக்கம் தொண்டை புன் தொண்டை கம்மல் இவற்றை போகக்கூடிய இலியை மருந்து என்னன்னு பார்ப்போம் வாங்க நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற பூண்டு பற்கள் பார்த்து எடுத்து லேசாக அசக்கிட்டு ஒரு துணியில் வச்சு சூடு படுத்தி சாராக்கி அந்த சாட்டுடன் சம அளவு தேன் கலந்து நன்றாக குழைச்சி விரலில் எடுத்து எந்த இடத்துல வீக்கம் இருக்கோ தொண்டையில் த அந்த இடத்துல தடவிட்டு வந்தாலே தொண்டை வீக்கம் தொண்டைக்கட்டு தொண்டைப்புண் கம்மல் அனைத்தும் நீங்கிவிடும் என்ன நீயர்களே உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளே மீண்டும் சந்திப்போம்